ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له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 نور الله والله مطم نوره ولو كره الكافرون صدق العلي العظيم நல்லடியார்களே அன்பிற சகோதர நண்பர்களே பெரியவர்களே அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்குவா செய்து நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஒட்டிக் கொள்கின்றேன் வசியத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன் ஹஜ்ஜுடைய காலம் மக்கள் ஹஜ்ஜிற்காக வேண்டி புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மக்கா முக்கர்றமாவை ஒரு சில சகோதரர்கள் போய் சேர்ந்து விட்டார்கள் இனிமொழி சில சகோதரர்கள் பறந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக ஹஜ்ஜுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஹாஜிகள் அல்லாஹுடைய வீட்டை தரிசிப்பதற்காக வேண்டியும் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டியும் கடமையை நிறைவேற்ற வேண்டுமென்ற உணர்வுடன் பயணம் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவர்களுடைய ஹஜ்ஜையும் எல்லாம் பொருந்திக்கொள்வானாக ஏற்றுக்கொள்வானாக அதேபோன்று இதுவரைக்கும் அந்த பாக்கியம் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கவில்லையோ அவர்களுக்கெல்லாம் அல்லா சுபானு காலா வரக்கூடிய காலங்களில் அந்த பாக்கியத்தையும் நாம் அனைவருக்கும் தந்த என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் அல்லாஹ் சுபஹானு காலா யாரெல்லாம் கடந்த காலங்களில் ஹஜ்ஜை செய்து முடித்து விட்டார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜிகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாக்கியிருப்பானாக அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பெரியவர்களே வாழ்க்கையில் அல்லாஹ் தாலா எங்களுக்கு சொன்ன ஒரு கட்டளைதான் அடியுங்கள் பொதுவாக நாங்கள் எல்லாரும் பேசக்கூடிய தலையங்கம் சல்லாஹு அலி வசல்லாம் அவர்களுக்கு முதலாவது வந்த வகி ஹலா இந்த ஆயத்துத்தான் முதலாவதாக அல்லா சுகானு காலாஹு அலைவசல்ல நபியாக உலகத்துக்கு அனுப்பி அவர்களுக்கு முதலாவது சொல்லிக் கொடுத்த பாடம் இந்த பாடம்தான் உங்களை படைத்த ரப்புடைய திருநாமத்தை சொல்லி நீங்கள் வாசியுங்கள் அல்லது படியுங்கள் அல்லது ஓதுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னாலும் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் மனிதனுக்கு ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கிறான் நீங்கள் படியுங்கள் எப்படி படிக்க வேண்டும் அதையும் அல்லா சொல்லுகிறான் உன்னை படைத்த ரப்புடைய திருநாமத்தை சொல்லி அதாவது உன்னை படைத்த ஒருவன் இருக்கிறான் அவன் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை முறையை சொல்லி தந்திருக்கிறான் வாழ வேண்டும் இதுதான் யதார்த்தம் இதுதான் உண்மை இதற்கு அப்பால் பட்டது பொய் அல்லது இட்டுக்கட்டு அவைகளை விட்டுவிட்டு நீங்கள் நான் சொன்னதை நீங்கள் படியுங்கள் வாசியுங்கள் உங்களை நீங்கள் வளர்த்துக் என்று சொல்லி அல்லாஹு புரானினூடாக எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள் புரானை பொறுத்தவரையில் குரான் உலகத்தில் இருக்கக்கூடிய எதையுமே விட்டு வைக்கிறேன் குரான் பேசியது ரெண்டே ரெண்டு ஆயத்தில் அல்லது மூணு ஆயிரத்துக்கள் தான் தண்ணியை பற்றி குரான் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி தண்ணி எப்படி தண்ணி உருவாகுது இந்த மோட்டர் சர்க்கிள் எப்படி நடக்குது சுகானம் மலையைப் பற்றி மேகங்களை பற்றி கடல் கடல் தண்ணியைப் பற்றி கடலில் இருக்கக்கூடிய வெண்டு கடல்கள் சேரக்கூடிய இடத்தில் எப்படி இருக்கும் இப்படி அல்லாஹ் சுஹானகு தாளா கடலில் போகக்கூடிய கப்பலை பற்றி எப்படி கடல்ல போகுது அல்லா சுகானு தாளா அல்லாவுடைய பொதுவர்த்திகள் அல்லாவுடைய படைப்பினங்களை பற்றி குரான் பேசியிருக்க வலைகளை பற்றி பேசியிருக்கிறது பெரிய பெரிய மவுண்டன்ஸை பற்றி ஆறுகளை பற்றி குரான் பேசியிருக்கிறது இதை இப்படியாக சொல்ல போனால் மனித உலகத்தில் இவைகளையெல்லாம் பெருமையாக கண்டுபிடித்து விட்டோம் பெருமையாக நாங்கள் சாதித்து விட்டோம் நாங்கள் அடைந்து விட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவைகள் அனைத்தை பற்றியும் குரான் மிக தெளிவாக அழகாக பேசியிருக்கிறது பேசிவிட்டல்லா சொல்லுகிறார் நீங்கள் இவைகளை பற்றி படியுங்கள் இவைகளை ஆய்வு செய்யுங்கள் இவை ஆராய்ச்சி செய்யுங்கள் சுபானம் வாக்கும் அல்லா சொல்லுகிறார் இந்த தண்ணி நீங்க தோன்றினா வருது இது வராவிட்டா என்ன நடக்கும் இதை யாருக்கு மீண்டும் கொண்டு வர முடியும் இப்படிப்பட்ட தண்ணி எங்கிருந்து வருகிறது இதை பற்றி நீங்க ஆய்வு செய்ய இல்லையா சுகானம் வா மலையை நீங்களாங்களா சகோதரர்களே ஒவ்வொன்றாக குரான் பேசுகிறோம் எங்க புத்தியை கொஞ்சம் தூண்டிவிடுகிற ரெண்டு வயல்கள் சேரக்கூடிய இடத்தில் ஒரு வெளிச்சம் உருவாகிறது அம்மா இதை பற்றியும் குரான் இந்த எப்படி வெளியாகுது அல்லாஹ் இந்த விஞ்ஞானங்களை எல்லாம் குரானில் மிக தெளிவாக அழகாக கதைத்திருக்கிறான் பேசியிருக்கிறான் யாரும் நினைத்துக் கொள்ள வேண்டாம் குரான் என்பது வெறுமனே சட்டிருத்தங்களையும் வெறுமனே வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வேல நூல் என்று பேச வேண்டாம் படிக்க வேண்டாம் அது வாழ்க்கையில் விஞ்ஞானத்தையும் அத்துணை வகையான சான்ஸ் எல்லாவற்றையும் குரான் உள்வாங்கி இருக்கிறது குரானில் எல்லாம் சுமானு குத்தாலா கடந்த கால வரலாறுகளை சொல்லுகிறான் கடந்த கால வரலாறுகளை சொல்லுகிறான் எங்களுக்கு புத்தி சொல்லுகிறான் தேவையான வாழ்வதற்கு தேவையான குரானில் பேசியிருக்கிறார் அல்லா சொல்லுகிறான் இவைகளை படியுங்கள் இவைகளை ஆய்வு செய்யுங்கள் இவைகளை ஆராய்ச்சி செய்யுங்கள் நீங்கள் படித்தால் உங்களுக்கு பாடம் கிடைக்கும் நீங்கள் படித்தால் உங்களுக்கு பெரிய புத்தி புறக்கும் இவைகளைக் கொண்டு வாழ்க்கைக்கு தேவையான உதாரணங்களை உங்களுக்கு காக்கிக் கொள்ள முடியும் சிலந்தி வலையைப் பற்றி பேசியிருக்கிறான் அதே போன்று தேனியினுடைய வீட்டை பற்றி பேசியிருக்கிறான் தேன் பாணியைப் பற்றி பேசியிருக்கிறான் குரலினூடாக இப்படியாக குரான் அனைத்தைகளும் வாங்கியிருக்கிறார் இன்றைக்கு நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன ஏன் படிக்க வேண்டும் பரிசை முடிந்துவிட்டது எங்களுடைய மாணவர்கள் குழந்தைகள் வீடுகள் இருக்கிறார்கள் ஏ லெவலுக்கு ஆயத்தமாக சகோதரர்கள் ஏ லெவல் எக்ஸாமுக்கு ஆயத்தமாக பாப்புலேஷன் யூனிவர்சிட்டிகள் இருக்கிறார்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் மதரசாக்கள் சுஹானுல்லா மாணவர்கள் இளமாக்களாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக கைதி கற்றுக்கொள்ள வேண்டும் படிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசையில ஒரு தேட்டத்திலும் தடிப்பதற்காக எங்களுக்கு ஒரு குறைபாடு இருக்கிறது குறை இருக்கிறது குறையாக சொல்லுவார்கள் எங்களுடைய சமூகம் ஒரு வியாபார வர்த்தக சமூகம் அந்த காலத்தில் நாங்க பணிக்க இல்ல அந்த காலத்தில் வியாபாரம் செய்தோம் வர்த்தகம் செய்தோம் குடுக்கல வாங்கல் செய்தோம் பொருளாதாரத்து முதுகெடுப்பாக முஸ்லீம்கள் எங்களுக்கு அவ்வளவு ஆரோக்கியமானதல்ல நாங்கள் கட்ட வேண்டும் படிக்க வேண்டும் என்று சொல்லி அலமதுல ஒரு முயற்சி செய்யப்பட்டு அப்படிப்பட்ட எழுச்சியினுடாக இன்று மக்களுக்கு மத்தியில் கல்வி கற்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு சமூகம் தள்ளப்பட்டு சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி வந்து அனைவரும் படித்துக் கொண்டிருக்கிறார் இப்போ கேள்வி என்பது ஏன் படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் எல்லாவற்றையும் விரும்புகிறேன் வாழ்க்கைக்காக வேண்டி படிக்கிறேன் என்ற ஒரு கன்செப்டுக்கு வந்த முதலாவது இன்றைக்கு யாருடைய கையிலையாவது ஒரு நோட்ஸ் புக் இருந்தால் ஒரு புத்தகம் கையில் இருந்தால் கேள்விமா எதுவும் பரீட்சையில் இருக்கிறதா எக்ஸாமுக்கு தயாராக படித்தால் ஒருவர் பாடமாக்கிறார் ஒருவர் படித்தால் ஒரு புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டிருந்தால் அர்த்தம் என்னவென்று சொன்னால் பரீட்சைக்காக ஆயத்தமாக கொண்டிருக்கிறார் இந்த கன்செப்டை மறந்துவிடுங்கள் வாழ்க்கையில படிக்க வேண்டும் நான் வாழ வேண்டும் நல்ல ஒரு கணவனாக எப்படி வாழ முடியும் நல்லொரு மனைவியாக எப்படி வாழ முடியும் இருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எல்லா பள்ளிகளையும் பார்க்கலாம் தொழுது முடித்து விட்டு போனால் வெளியில் இருந்து பேசக்கூடிய பேச்சுக்களை கேட்டால் இலங்கையுடைய பாராளுமன்றமும் தோத்து போகும் அந்த அளவுக்கு பேசுவார்கள் கிடைப்பார்கள் எல்லாம் தெரியும் ஆனா எனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அது தெரியாது முதலாவது வாழ்க்கையில் படிக்க வேண்டும் நான் எனக்கு என்ன பொறுப்பு நிற்கிறேன் பேரண்டிங் எப்படி அமையம் குழந்தைகளை நான் எப்படி வழி நடத்த வேண்டும் எந்த மனைவிக்கு நான் ஒரு கணவன் என்ற ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன என்ன அதிகமான தொகுதப்படுகிறது இந்த ஊருக்கு நான் என்ன செய்யணும் அன்புக்குரிய நண்பர்களின் சகோதரர்களே வாழ்க்கை மிக அன்பாக சொல்லுகிறேன் பரீட்சைகளுக்கு படிக்கிறோம் என்ற கன்செப்டை விட்டுவிட்டு வாழ்க்கைக்காக வேண்டி படியுங்கள் குழந்தைகள் பெருக்க பெருக்க வளர வளர பெற்றோர்களுடைய அறிவும் வளர வேண்டும் என்றால் மூணு வயது குழந்தையை ஹேண்டில் பண்ணுவது போன்று பதிமூணு வயசு குழந்தையை ஹேண்டில் பண்ண முடியாது சொந்த மகள மகனுடன் ீல் பண்ணுவது போன்றுமனுடன் வாழ்க்கையில வாழ்க்கைக்காக வேண்டி படிக்கிறேன் வாழ்க்கைக்காக வேண்டி கல்வி கட்டிக்கொள்கிறேன் வாழ்க்கைக்காக வேண்டி நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற கண்கெட்டை கொண்டு வந்தோம் அதற்குரிய பள்ளிகள் உருவாக்கப்பட வேண்டும் பள்ளிகளில் குரான் மட்டும்தான் மக்களுக்கு போதாமல் போதாது இன்னும் குரான் வாங்கி வைக்க வேண்டும் என்ற ஒரு காலம் இருந்தது இப்பிருக்கக்கூடிய குரானை எங்கேயாவது குறித்து விடுவோமே எங்கள் ஓதப்படுவது ஓதுவதற்கு யாரும் இல்லை என்ற அளவுக்கு எங்களுடைய வாசிப்பு பழக்கம் ஓதுக பழக்கம் அப்படியே போய்விட்டது முதலாவது கருத்து வாழ்க்கைக்காக வேண்டி படியுங்கள் ஹஜ்ஜிக்கு போறீங்களா ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்னால ஹஜ்ஜ பத்தி படியுங்க இருக்குது படிக்கிறோம் என்று படிக்க வேண்டும் ஒவ்வொரு பரவு என்ன ஷருத்து என்ன என்பது இஸ்லாம் அல்லது என்ற கலை திட்டத்தட்ட ஒரு நூறு இருநூறு வருடங்களுக்கு பிறகு உருவான ஒரு கலை நோக்கம் என்ன இந்த அமல் எதற்காக செய்ய வேண்டும் ஹஜ்ஜிக்கு போர்வம் என்றால் ஏன் ஹஜ்ஜிக்கு போக வேண்டும் ஒரு முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை செலவழித்து ஹஜ்ஜிக்கு மக்கள் போறாங்க என்றால் கொஞ்சம் ஒரு கணக்கு செஞ்சு பாருங்க போறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு தொகை பணம் செலவழிக்கப்படுகிறது அடைய வேண்டிய அடைவுகள் என்ன அன்புக்குரிய நண்பர்களை சகோதரத்தை திருமண படிக்க போறேனா செய்ய போறோமா வாழ்க்கையில் எனவே முதலாவது வரவேண்டிய விடய வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கைக்காக வேண்டி படிப்போம் வாழ்க்கைக்காக வேண்டிய அறிவை தேடுவோம் எனக்கு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் ரெண்டாவது இன்னைக்கு மக்கள் படிக்கிறது எனக்கு தெரியுமா இன்ஃபோர்மேஷன் எனக்கு தெரியும் நல்ல ஒரு தேவையான டிஸ்கஸ் பண்றதுக்கு தேவையான ஜிம்மாவத வாழ்க்கையில் நாங்க ஏதாவது ஒன்றை கேட்டு ரசிப்பதாக இருந்தால் அதில் எங்களுக்கு என்ன வேணும் என்றால் இன்பர்மேஷன் வேணும் கல்வியினுடைய நோக்கம் இன்பர்மேஷன் அல்ல பிளீஸ் எனக்கு தெரியும் என்பதற்கு யாரும் படிக்க வேண்டாம் எனக்கு தெரியும் என்பதற்கு யாரும் அளிக்க வேண்டாம் இவருக்கு தெரியாது தெரியும் வித்தியாசம் அவருக்கு தெரியாமல் கூடாது என்று சொல்லி இன்னொரு பொய் பேசுகிறார் ஆனால் அவருக்கு தெரியும் பொய் பேசுவது கூடாது என்று சொல்லி கூடும் என்று கூடாது என்று சொல்லி இவர் கூடும் என்று கூடாது என்று தெரிந்து பேசுகிறார் அவருக்கு தெரியாம பேசுகிறார் ரெண்டு பேரும் பேசுறது பொய் ஆனால் இவருக்கு வாழ்க்கையில் ஒரு விடயத்தை படித்துக் கொள்ளுங்கள் நாலேஜ் என்பது கல்வி என்பது என்பது இன்பர்மேஷன் அல்ல அவர் ஒரு வருடத்தில் கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம் எனக்கு ஒரு பத்து வருடமாக நான் பள்ளிக்கு ஜும்மாவுக்கு வாரேன் என்றால் இருபது ஜும்மா கேட்டிருக்கேன் ஒவ்வொரு ஜும்மாவிலையும் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் எடுத்து வாழ்க்கையை மாத்தி இருந்தா எப்படி இருக்கும் இன்னைக்கு எங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஜும்மா தவறாம சொல்லுவாங்க நாங்க கொரோனா காலத்திலே ஜும்மா சொல்லுவோம் சொல்லுவாங்க நாங்க யோசிப்போம் நோக்கம் இந்த ஜும்மாவுடைய நோக்கம் எனக்கு பொழுது துணை தெரிவானா நாலேஜ் இன்பர்மேஷன் வாழ்க்கையை மாற்றம் அப்படி நவீனுடைய காலத்தில் வட்டி ஹராம் என்ற ஆயத்திற்கு வட்டி ஹராம் எட்டு ஆயிரம் தட்பி ஹராம் என்று கேட்டிருப்போம் யார் யாருக்கெல்லாம் பாக்கிய சாலிகள் வட்டி ஹராம் என்ற கேட்டுக்கொண்டும் படித்துக் கொண்டும் செய்து கொண்டும் வட்டி வாங்குறோமோ வட்டியில டீல் பண்றோம் என்றிருந்தால் அந்த ஜு எங்களுக்கும் இன்பர்மேஷன் தான் டிரான்ஸ்பர்மேஷன் இல்ல அனந்தர கத்துல இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராப்பர்ட்டியில நாங்க ஒரு நாளும் அநியாயம் கூடாது அது அப்படியே இருக்கிற படிப்பிரிச்சு குறுக்கூட மார்க்கத்தில் இதை படித்து இருக்கிறோம் ஆனா குடும்பத்துித்துக்கு நாங்கள் லாஸ்ட் இயர்ஸ் ஆக கோர்ட்ல வளர்த்து பேசுறோம் என்ன வித்தியாசம் ஜும்மாக்களையும் நான் இன்றைக்கு மாத்திட்டேன் மாறிட்டேன் வட்டி ஹராம் என்று ஆய திறங்கிச்சது நபீனுடைய சாச்சா அப்பா சௌரியம் அப்படியே வந்தாங்க நபீனுக்கு பக்கமாக பின்னுக்கு இருந்தவர் கேள்வி வந்தாரு வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு மகாபாக்களை பார்த்து வட்டி ஹராம் என்று ஆய திறங்கிட்டு நான் இவ்வளவு நாளும் வட்டியில்தான் டீல் பண்ணி இருக்கிறேன் எனக்கு தெரியாம இதுக்கு பிறகு நான் செய்ய மாட்டேன் நான் யார் யாருக்கெல்லாம் வட்டிக்கு பணம் தந்திருக்கிறேனோ அந்த பணத்தையும் எனக்கு அந்த முதலையும் எனக்கு திருப்பி தரவான ஒருத்தான் அவர் சொல்ல எந்த கப்பிட்டல் எனக்கு வட்டியை சம்பாதித்து சந்திச்சதோ அந்த முதல் எனக்கு வானம் செகண்ட் இரண்டாவது பாயிண்ட் என்ன தெரியுமா இதுமேஷன் உங்கள மிகவும் நல்லவன் யார் தெரியுமா தந்த குடும்பத்தில் நல்லவன் என்ற பெயர் வாங்க வேண்டும் யாரெல்லாம் வாங்கிவிட்டீர்களோ அவர்களுக்கு சுகசோபரம் உண்டாகட்டும் வாங்கவில்லையோ அவ இந்த ஹ்கள் இன்பர்மேஷன் இருக்கும் ஒரு தகவல் ஒரு அப்டேட் வாழ்க்கையில் எந்த வகையான மாற்றமும் வரையில் இது ஒவ்வொன்று அப்ளை பண்ணலாம் எங்க சோசியல் இன்ஃபர்மேஷன் ஆக அலுவன மாற்றமான என்பதுமேஷன் என்பதை ஓடிக்கொண்டு போகும்போது தெரு பக்கம் என்ன பார் இந்த வெளியே போனாங்க போய் கொஞ்ச நேரத்தில் திருஞ்சி வந்தாங்க நடைமுறைப்படுத்துவதற்காகவே பஜாருக்கு வந்தோம் என்பது முக்கியமான என்ன என்பதுமேஷன் உங்களுக்கு எஜுகேஷன் ஒரு சவாயலுக்காக மாறிவிட்டது கமர்ஷலை வர்த்தகமயப்படுத்தப்பட்ட கல்வி இன்னைக்கு நாட்டில் இந்த கொழுமுழுக்கு சுத்தி பார்த்தா அறவாசிக்கு மேற்பட்ட பில்போர்ட் என்ன சொன்னால் ஆஸ்திரேலியாவில் படிக்கலாம் யூகேல படிக்கலாம் இங்க படிக்கலாம் அங்க படிக்கலாம் அது பிரச்சனையே இல்லை பிள்ளைகளுக்கு என்ன சொல்றோம் படித்தா இப்படி வாழலாம் படித்தா இப்படி சம்பாதிக்கலாம் இந்த எஜுகேஷனை பேசிடலாம் எ நாங்க கொடுத்தி வாங்கி சம்பாதிக்கிறாரே டிகிரி வாங்காம மரக்கறித்து சம்பாதிக்கிறார் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் எது தவறு அல்ல இதை மாற்று முந்தின காலங்களில் எங்க ஊர்கள கிராமங்கள் ஒரு டாக்டர் இருந்தால் அவர் என்ன போட்டிருப்பார் என்ற வீட்டில் கனவுல எத்தனை மணிக்கு வேண்ட வீட்டை சட்டலாம் நான் சர்வீஸுக்கு அழுத்தம் நான் சர்வீஸுக்கு அழுத்தம் சுகார உலமாக்கள் எல்லா ப்ரொஃபனல் சவாய்க்கல்ல எஜுகேஷன் சமூகத்துக்கு சேவை செய்யறதுக்கு இன்றைக்கு எஜுகேஷன் தெரியுமா எங்களுக்கு மைக்ரேட் ஆகிறது ஒரு பாஸ்போர்ட் ஒரு டிகிரி இருந்தா எனக்கு வெளியே பயிற்சி தடாம் ஒரு டிகிரி இருந்தா வெளியே பய்து தரலாம் பண்ணி குழந்தைய படிக்க வைச்ச ஆர்கனைசேஷன் ஆச்சரியது முஸ்லீம் சமூகம் படிக்கிறாங்க முஸ்லீம் கல்ச்சரல் அபியர் ஆக வார்த்தைக்கு ஒரு முஸ்லீம் எங்கள்கிட்ட இல்ல எங்கள்கிட்ட அந்த போன சம்பாதி அந்த தொழிற்கு போனா பெரிய பணம் படித்தா கூட சம்பாதிக்கலாம் சொல்றேன் பிள்ளைகளுடைய தலையில போடுங்க சமூகத்துக்கு சேவை செய்யும் அல்ல எனக்கு அறிவு தந்திருக்கான் இந்த வாழக்கூடிய அறிவு செய்ய வேண்டும் ரமத்து செய்ய வேண்டும் என்றால் அவர்களுடைய சோசியல் கண்ட்ரிபியூஷன் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய பங்களிப்பை மனப்பூர்வமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த எங்கே இலங்கை நிற்கிற அந்த பள்ளி வாயுவாக இருக்கலாம் மதுரசாக்களாக இருக்கலாம் இருக்கலாம் வேற வேற இருக்கிற எத்தனை நிறுவனங்களாக இருந்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது யூனிவர்சிட்டியில படிக்கிற மாணவர்களுக்கு அதுக்கும் செல்வந்த பணம் பெட்டாக்கு நீங்க போனா எதுக்கு எந்த தேவைக்கு போனாலும் அல்ஹம்லா அந்த மக்கள் யாரும் அவங்களை தன்மை நாங்க சம்பாதிக்கிறது சவைவலுக்காக வேண்டி மட்டுமல்ல நாங்க சம்பாதிக்கிறது தந்தத்தை நாங்கள் செலவழிப்போனோம் இந்த நாட்கள் அங்குள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு முன்பு இந்த நாட்டிலே வரலாறு என்ன தெரியுமா என்று அல்லாவிடத்தில் ஆசைப்படுகின்றோம் ஆதரவு ஆனா அறுபத்தி ஐந்துகளுக்கு முன்பு எப்படி சொன்னால் பள்ளி வாயில்கள் எதுக்கு முக்கர்மாவுடைய மகிழா உணவுடைய ஏழைகளுக்கு அங்க போய் பங்கு வைப்பதற்காக வேண்டும் அதை தேர்த்து கொடுத்த ரசிகம் இருக்கிறது அப்படிப்பட்ட நலவந்தர்கள் அப்படிப்பட்ட சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைந்த பணக்கார சமூகம் இந்த சமூகம் சந்திர அம்மளுக்கு மிக நலச்சி வர அதே மாதிரியாக இன்டெலக்சுவல் படித்தவர்கள் அவர்களுக்கு வாங்க சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன நாங்க என்ன செய்யணும் சின்ன நாட்டுல சின்னொரு பிரச்சனைக்குரிய நண்பர்களே சகோதரர்களே உங்களுக்கு இந்த சமூகம் செலவழித்தது நீங்க மைக்ரேட் ஆகி நீங்க ஒரு கம்ஃபர்டபிளான வாழ்றதுக்கல்ல உங்களுக்கு இந்த தந்தை சமூகத்தை வாழ வைப்பதற்காக வேண்டும் பொறுப்போட சொல்றேன் பொறுப்போட சொல்றேன் தொள்ளாயிரத்தி இருபது முஸ்லிம் பாடசாலைகள் எங்களுக்கு இருக்குது நூத்துக்கும் குறைந்த பிரின்சிபல்ஸ் குறைந்த பிரின்சிபல்ஸ் பிரின்சிபல்ஸ் இல்ல எனது எத்தனை ஊர்கள் நிற்போட சொல்லுவேன் எத்தனை ஊர்கள் என்னட பாடசாலைகள் அதிபர்களாக பேசுலாக மாற்றுவதற்கு சேவை செய்யும் நான் படித்தவன் கலதத்தட்டு நான் படித்தவன் அதுக்கு நான் தயார் சுதாணம் தான் இது ரெண்டாம் மூணாவது ஒரு பாயிண்ட் நாலாவது சொல்றேன் அன்புக்குரிய நண்பர்களை சப்போர்ட்லே வாழ்க்கையில் யாரும் படிக்கவானுக்கு தெரியும் எனக்கு என்ன செய்யணும் தெரியும் அவ்ஸ் என்ன ஆனா பாவம் அவட்டி அவனுக்கு தெரியாது தெரியும் அந்த உரையும் பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன் நானும் ஒரு குழந்தையாக இருந்து சொல்லுகிறேன் படித்ததில் கேட்டதில் மிகவும் நல்ல ஒரு செய்தி ஒரு மகன் சம்பாதித்தான் முதலாவது சம்பளம் வாங்கினாள் சம்பளம் வாங்கிவிட்டு அந்த சம்பளத்தை கொண்டு போய் தாயிட்ட கொடுத்தாள் உமா இந்த பணத்தை மாப்பாட்ட கொடுத்துருமான்னு சொல்றேன் தாய் சொன்னால் மகனை பார்த்து மகனே நீயே கொண்டு போய் கொடுத்து விடே அதுதானே மிகவும் நல்லதாக இருக்கும் மாப்ப சந்தோஷப்படுவாரே என்று சொல்லி தாய் சொல்ல நீயே கொண்டு போய் கொடுத்து விட இதை நான் பாப்பாக்கு நான் கொடுக்க விரும்ப இல்லை என்றார் ஏன் தான் இப்படி செல்றாய் ஏன் அப்படி நடந்து கொள்கிறாய் கொண்டு போய் கொடு என்று சொல்லி வற்புறுத்தின சந்தர்ப்பத்தில் இந்த மகன் ஒரு கருத்தை சொன்னார் உமா இந்த நேரம் வரைக்கும் என்னுடைய மாப்பாவுடைய கை மேல இருந்துச்சு கை கீழிருந்து இவ்வளவு நாளும் எனக்கு வா செலவழித்தான்ப்பட கை மேல இருந்துச்சு நான் விரும்ப இல்ல இந்த வாப்படை கையை கீழே இது இது வாப்படை கை கிரேட் இருந்து நான் யூனிவர்சிட்டியை முடித்து வரும் வரைக்கும் வாப்படை கை மேலத்தான் இருந்துச்சு அது மேலே இருக்கத்தும் கைக்கு முன்னால வாப்படை கை கீழே புரிதக் கூடாது சகோதரர்களே இந்த கூடுதலாக வலுவை பற்றி பேசிருக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா தெரியாது மனைவிக்கு என்ன செய்யணும் அது தெரியாது எப்படிப்பட்டால நடந்த விளைவு என்ன தெரியுமா இல்லாமல் போனத்தினால நடந்த விளைவு என்ன தெரியுமா பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும் டிகிரி ஹோல்டர் சாமி அதே அளவுக்கு முதியோர் இல்லங்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம் குடிக்கொண்டே போகுது என்னோட மாப்பாவை டாப் பண்றதுக்கு எங்கே விடவும் எவ்வளவு பே பண்ண நாங்க தயார் மாப்பா உமா எங்களுக்கு முதலிங்காக மாறி விட்டாங்க என்னோட கணியருக்கு அவங்க கஷ்டமாக இருக்குது ப் பண்றதுக்கு ஸ்ரீலங்கா இடம் இருக்காது படிச்சாதவங்கள் அல்ல யூனிவர்சிட்டிக்கு போகாதவங்க அல்ல ஹை ப்ரொஃபைல் உள்ளவங்க நீங்க ஏழு போங்க பார்ப்போம் சீனியர் சிட்டிசன் போகுக்கு கல்வியை பற்றி கொடுத்தோம் அறிவச் சொல்லி கொடுத்தோம் ஆனா வலிவுசல்லி கொடுக்காட்டினால் அந்த விளைவுகள் இருந்துக்குரிய நண்பர்களே சகோதரர்களே நாங்க படித்திருக்கிறோம் பேப்பர்ல படித்தோம் இல்லத்திலும் படித்தோம் என்ன படித்தோம் பேச நோயாளியாக போன ஒரு பேச துஷ்பிரயோகம் செய்துவிட்டு நாலாவது மாடு விதி கீழே தங்கிவிட்டார் இது படிக்காதவர்களா இது இது இந்த நாட்டில் நீதி அரசர்கள் லஞ்சம் வாங்கிட்டு ரிமாண்ட் இருக்கிறாங்க நீதி அரசர் நீதி சொல்லவே லஞ்சம் வாங்க அளவுக்கு கல்வி இருக்க வேண்டா இந்த கல்வி விளைவுகள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க கடன் கொடுக்கீங்களா கடன் கொடுக்கணுமா ஒருத்தருக்கு கடனுக்கு முன்பு என்ன செய்யணும் எழுதுகோ அவருடைய ப்ராப்பர்ட்டிய ப்ராப்பர்ட்டியை விட்டுட்டு அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு மிச்சமுள்ள தவரத்தை குறுக்க உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கிறேன் ஆனாலும் அல்லாஹ் சொல்லித்தாரான் இலாமை சார அவன் கஷ்டத்தில் இருக்கிறான் என்றிருந்தா இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுத்து புகை உள்ளக்கும் நீங்க கொடுத்த அவன் கஷ்டத்தில் இருக்கிறான் அதை சதக்காவாக மாற்றிவிட்டு அல்லா சொல்லித்தானா சகிதாக போர்க்களத்தில் ஆத்திரப்பட்ட கவனப்பட்டாங்க ஒரு இடத்துல சொன்னாங்க இந்த ஹம்சாவுடைய உயிருக்கு பகரமாக பேருடைய உயிரை நாங்க வாங்குவோம் என்று சொல்லி சொன்னாது ஒரு உயிருக்கு ஒரு உயிர்த்தான் அல்லா வரிசான் சொல்லிவிட்டு சொன்னான் நபிய பார்த்தேன் நீங்க பொறுமை செஞ்சாட நல்லமாக இருக்கும் அதை விட நல்லமாக இருக்கும் எனக்கு அநியாயம் செஞ்சா அநியாயத்துக்கு பகனமாக எனக்கு அநியாயம் செய்யலாம் செய்யலாம் அவ்வளவு தான் நீங்க செய்ய விட கூட செய்ய அதை கூட செய்ய சொல்லிவிட்டு சொல்றான் இதில் அது அதை விட மேலானது அது அதை விட நல்லது குடும்பமாக வாழ இல்ல கல்யாணம் செப்பரேட் ஆகி டிவோர்ஸ் ஆட்டது சொல்லித்தாரான் நீங்க கொடுத்த மகர் மாறும் அறவாசி அங்க அறவாசி இங்கல சொல்லிவிட்டு சொல்றான் நீங்க கொடுத்த மகர் அப்படி அந்த பெண்ணுக்கு கொடுத்துட்டால் அதை விட நல்லம் அம்மா ஒரு ஆண்ட வலியுறுத்த பத்தி சொல்றான் பேசித்தாரான் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சப்போதுமே கல்வி அலிவுகேஷன்டா அது வெறுமனே சபைவெளிக்காக வேண்டி படிக்கவான சேவை சமூகத்துக்கு ஒரு சேவை செய்யணும் என்ற நோக்கத்தில் படிங்களோ அல்லா சுஹ எனக்கு மாற்றிக்கொண்ட கூட்டத்தில் மாற்றி வைப்பானாக வாழ்க்கைக்கு வாழ்க்கையை அழகாக்கி வாழ்க்கையை மனமாக்கி வாழ்க்கையை பெருக்கி வழிகாட்டக்கூடிய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக பாஜக சீவானாக Alhamdulillah Rabbil Alamin For more Islamic lectures and useful information visit slbeyond.com visit